வணக்கம் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வேளாண் வணிக இன்குபேஷன் மையம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இரண்டு உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழுவை நிறுவியவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச இளைஞர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு முக்கிய மந்திரி கிருஷி ஆஷிர்வாத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது மூன்று மாநில அரசு விவசாயிகளுக்கு இருபத்தி எட்டாயிரம் வேளாண் இயந்திரங்களை வழங்க உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி